என்னிக் பேச கண்குளூட் பண்ணிப்போமே பேச ஆரம்பிப்போம் டிசம்பர் மாசம் குழுவை ஆரம்பிச்சிருச்சு தோண்ட வர கரகரன் என்ன பண்றதுன்னு தெரியல மாச கடைசி வந்துட்டே இருக்குறதுக்கு வாங்குறதா இருந்தா வந்து வாங்குறது ஒன்னு டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் பார்த்து ஒழுங்கா தான் சாப்பிடணும் அந்த கலக்கத பார்த்தா வருஷ கடைசியில் வரும் மாச கடைசியில் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க ஒரு மேனேஜர் மேனேஜர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத எல்லாரும் இருக்கு ஆனா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா எங்க கிட்ட கூட அதாவது கங்கையில கூட தண்ணீர் வட்டரலாம் ஆனா உங்க பர்சுல காண பணம் குறையாது அப்படின்றது எங்களோட வாதம் சரி நம்ம இப்பதைக்கு வந்து நம்ம கைவச பத்தி பேசல செலவு பத்தி பேசும் ஏ அப்படியே உங்களுக்கு எவ்வளோதான் செலவு இருக்குது ஒரு நாளைக்கு ஏ ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்குன்னு ஒரு மாதத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன தான் எப்படி அவ்வளோ பணத்தை செலவு பண்ணுவீங்க தான் என்னோடய கேள்வி எனக்குன்னு பார்த்தா செலவு பார்த்தா ஒன்றுமே இருக்காதுதான் பட் நமக்கு நம்மளை நம்பின ஒரு நாலு ஜீவனுக்கு ஸோ கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்களா ஆமாம் ஸ்டாண்டர்ட் கமிட்மெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் கமிட்மெண்ட்ஸ் இல்லை கமிட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமுமே உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் டிஃபர் ஆகுமா இல்லையா நம்மளுக்குலாம் ஒரே மாதிரி இருக்கா மாதம் மாதம் என்ன சரி சொல்கிறீங்க ஒரே மாதிரி இருக்காது எனக்குலாம் வாடகை நீங்க ஒண்ணு பண்றதே இல்லையோ அதுல அதான் பெரிய நீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு தெரியும் ரெண்ட் அப்படியே போறது இல்லையோ ஆமா நான் போறதில்ல கிளம்புவீங்க அப்படி யாரும் கிளம்ப மாட்டாங்க திடீர்னு பார்த்தா நாளைலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாம் வீட்டுல ஜாலியாக ஒவ்வொரு மாசமே நிறைய நான் ஒ வைரல் என்னக்கும் தெரியாதுக்கு போனாலும் அதே மாதிரி அவங்க எழுதி கொடுத்தா மட்டும்தான் என் சொல்லிட்டு இருந்தாரு அவரோட குழந்தை உடம்பு சரியில்லையா அவர் குழந்தை உடம்பு சரிங்களா அப்படின்ட்டு பழைய டாக்டர் ரிசிப்ட் எடுத்து அதற்கு வாங்கிட்டு கொடுத்தா அதே பத்த ஒர்க் ஆகு என்னன்னா அதே ஒர்க் ஆகுது திரும்ப டாக்டர் எழுபருவா கொடுத்தேன் அதே எழுதி கொடுத்திருக்காரு அந்த ரிசிப்டை கொடுத்து மாத்து வாங்கிதா அப்படின்னு சரியா போச்சான் அப்போ வந்து அன்எஸ்பெக்டட் கண்டிப்பாக வந்து வர்றது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க இவங்க ஒரு பிரின்சிபல் இன்ஜினியராக இருக்காரு நான் ஒரு இன்ஜினியர் வந்து நமக்கு ரெகுலராக ஒவ்வொரு மந்த்து இன்கம் வந்துரும்னு தெரியும் நம்மளோட லைஃபே வந்து இவ்வளோ டைனமிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலரெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்கம் சேலரிடா வாங்காமல் நார்மலாக இருப்பாங்க அப்போ அவங்களோட லைஃப்லாம் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க இதுதான் அதுனா என்னோட பாலியல் காலத்துக்கு தான் போகணும் ஏன்னா அப்பா வந்து ஒரு அட்வொகேட் அவரு அவருக்கு வந்து மாசம் சாரம் கிடையாது உங்களுக்கு எப்படி எங்கப்பா வந்து வேலையை பார்க்கல வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்களுக்கு வேலை பார்த்தாங்க ஆனால் சம்பளம் வரணுன்ற சொல்ல முடியாது அதுதான் இப்போ என்னென்னா நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இப்போ ஐடி வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பு இல்லைனா டண்டனாக்கா தான் இல்லையா ஸோ ஐடி கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறந்தான் ஸ்டாண்டர்ட் இன்கம்னு ஒன்று வர ஆரம்பிக்கவே அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்ஸ் தவிர யாருக்குமே ஸ்டாண்டர்ட் இன்கம்னு ஒன்று கிடையாது எனக்கு அவங்களை பத்து விஷயம் இந்த மாசம் பன்னெண்டு பண்ண முடியும் ஒரு பதினொன்னு பன்னெண்டு வருது அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாதுல அப்போதை என்ன வந்தது ஒரு உதாரணத்துக்கு பால் ரெண்ட் இந்த மாதிரி நாலஞ்சு விஷயங்கள் வந்து வர இதெல்லாம் பண்ண முடியும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது திடீர்னு ஒரு மெடிக்கல் எங்க காலத்துல என்ன அப்படி இருந்ததுன்னா பால் பாக்கிய ரெண்டு மாசம் கழிச்சுதான் கொடுப்பாங்க மளிகை பாக்கின்னு போகும் அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் இருக்கும் காய்கறி மாதிரி தான் இருக்கும் பாக்கி பால் பாக்கி மளிகை பாக்கின்றது எல்லாம் வந்து ரொம்ப காதல விழுந்துட்டு இருந்த வார்த்தை எங்க வீட்டுல என்னமா தெரியல எங்க அப்பா அந்த மாதிரி கடன் வாங்குற பழக்கம் வைக்கவே கூடாது அப்படின்னு பாரு அதனால நீ பட்னியா கூட கிடையாது பார் வாங்கல என்ன பிறந்து கடன் வாங்க கூடாது அப்படின்னு பாரு இல்ல அப்படி இல்ல அந்த கடைக்காரங்க பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா கணத்துன்னு பார்க்க மாட்டாங்க பைசா கொடுத்தா தான் மாதிரி பார்க்க மாட்டாங்க இப்போ இப்போ வந்து அது ஆக்சுவலாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன ஊர்லலாம் இது வந்து நீங்கள் சொல்றது நடக்கும் ரொம்ப ஈஸியாக நடக்கும் சின்ன ஊரில் ஏன்னா எல்லாருமே பை தெரியும் பை தெரியும் இன்னொன்று வந்து நோட்டு போட்டு வச்சுக்குவாங்க ஆமாம் நோட்டில் வந்து எழுதிட்டு இன்னைக்கு இவ்வளோ வாங்கினாங்க இன்னைக்கு இவ்வளோ வாங்கினாங்க இது நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தெருக்கும் மாசம் மாசம் இது பண்ணிகிட்டே வருவாங்க செட்டில் பண்ணிக்கிட்டே வருவாங்க கொடுக்க முடியாது அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட பிளானிங் சொல்ல முடியாது அவங்களோட நம்ம இந்த பண்டிகைகள்லாம் வருது இல்லை தீபாவளி பொங்கல் அதெல்லாம் வருதுன்னா இந்த தீபாவளிக்கு நமக்கு வந்து ஷர்ட் பேண்டா ஜீன்ஸா இல்ல வெறும் பனின் ஜெட்டியா லெவல்ல யோசிக்கிற மாதிரி போயிடும் இல்ல சீரியஸா அதை யோசிக்கும் போதுலாம் என்றைக்குமே இப்போ எங்கள் வீட்டிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டப்பட்டவங்க ரொம்ப வெல்த்தி ஃபேமிலியெலாம் கிடையாது ஆனாலும் என்றைக்குமே வந்து யோசிக்க வச்சே கிடையாது நாங்கள் வரி அளவுக்கு இல்லை ஐயோ வருஷம் எடுத்துருவாங்களா எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு வரி பண்ணக்கூடிய வரல சச் வெல் பிளான்டாக இருந்திருக்காங்க ஒருத்தோ அவங்க சேலரி எம்ப்ளாய் இல்லைனாலும் அவங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா முன்னாடியே ஓகே இதுல இது வருது அப்படின்னு பிளான் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னொன்று இன்னொன்று ஒன்று எனக்கு இந்த தீபாவளி பொங்கல்னு வரும்போது ஒரு நல்ல நினைப்பு என்னென்னா ஜென்ரலாக அந்த ரெண்டு பண்டிகைக்கும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்போ அதுக்குன்னு கண்டிப்பாக துணி எடுக்கணும் அப்படின்றது ஒரு அவங்களோட பிளான் தீபாவளி மாசம் தான் பிளான் பண்ணணும் இல்லை லைக் ஏப்ரல் மேல இருந்தே ஒரு சின்ன அவங்களால எவ்வளோ சே இது பண்ண முடியுமோ அதை ஒரு அமௌண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த டயத்துல வந்து அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டக்குன்னு வந்தால் ஒரு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் தீபாவளிக்கு முந்த நாள் பதினொன்றரை மணிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்தேன் அப்பா கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் ஏன்னா அவருக்கு அப்போதான் வந்து பதினாருக்கு வந்து யாராவது கிளைண்ட் வந்து பைசா வர வேண்டியது வந்தது பைசா வந்தது நெட்ட சொன்னாரு ஆக்சுவலாக பைசா வந்ததா இல்லை கடன் வாங்கினாரா தெரியல எனக்கு என்ன அதில் ஒரு விஷயம் என்ன ரொம்ப நல்ல விஷயம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பசங்கள்கிட்ட அவர் காமிக்கலாம் வந்தாங்க ஸோ அது வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து அவங்கள வந்து அவங்க கற்றுக்கலாம் லைக் அதாவது இப்போ நம்மளாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோமே பிளான் பண்ண டக்குன்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா நிறைய ப்ரெஷர் நிறைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் எப்படி ஆகாம யாருமே ஒர்க் பண்றதில்ல ஆனால் அவங்க அந்த காலத்தில் மணி அப்படின்றது ஒரு ஒரு விதமான ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மானவனோட ரிலேட் ஆன முடி ஆயிடும் ரொம்ப நிஜம் ஏன் இதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வாடக வீட்டுல தங்கிருக்கீங்க அப்பி இப்போ எதாவது பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் போயிடுச்சு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போஷன் வீடு மாதிரி இருக்கும் ஆமா அது வந்து இப்போ பக்கத்து வீடு எழுதி வீடெல்லாம் எழுது வீடா இருக்கும் வீட்டுக்காரர் வீட்டு ஓனர் வந்து கேட்பாரு என்ன இன்னமும் வாடகைலாம் நடு சத்தமாக கேப்பாரு இதெல்லாம் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்பாரு ஸோ அதெல்லாம் வர நடக்கும் காமெடியா இருக்கும் அதையே அவங்க அவ்வளவு தூரம் வந்து ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிடுறாங்கன்னா நம்ம நிறைய விஷயம் அவங்க மட்டும் வந்து ஆக்சுவலாக கற்றுக்கலாம் இப்போ அதே இது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்க கிட்ஸ்க்கு வந்து கஷ்டம் அப்படின்றது வந்து தெரியுமா தெரில இல்லையா நம்ம போன எபிசோடில் பேசின மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது பத்து காசு அஞ்சு காசு எப்பயாவது ஒரு ராணா முடிஞ்சு இப்போ வந்து சாலரிடா நூறுரூவா நோட்டை கொடுத்த போடாத போய் லைஸ் வாங்கிக்கோ அப்படின்ற அளவுக்கு நம்மளே மைண்ட் மைண்ட்செட் மாறிவிட்டோம் இல்லையா நம்ம கிட்ஸுக்கு வந்து அந்த பணத்தோட அருமை தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல சரி டாபிக்ஸா சரி இப்போ நம்மளால் சாலரிட் எம்ப்ளாய் இந்த மாதிரி போட்டுருக்கோம் இப்போ இப்போ நீங்கள் அவங்க பேரண்ட்ஸோட காலங்களில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் அப்போ எப்படி அந்த பிளானிங்லாம் பண்ணியிருப்பாங்க அட்லீஸ்ட் வந்து சர்வைவல் தான் வந்து மோன்லி மோட்டிவாக இருந்திருக்கும் அப்போதைக்கு என்ன தலைவலியோ அதை பார்ப்போம் அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கடனில் தான் பாதினாலு போயிருந்திருக்கோம் இப்போ கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குரூப் இருந்துருப்பாங்க இல்லையா ஆ இருந்திருப்பாங்க கடன் கொடுக்கறது இருந்திருப்பாங்க ஆனால் என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் எங்கள் அந்த அந்த அந்த மாதிரி ஃபேமிலிஸ் என்ன இருக்குன்னா அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்றது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய காலம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் தேர்ட்டி இயர்ஸ் பேக் இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த இடத்துக்கு வந்து நிறையா இருக்கும் கூட கூட பிறந்த தங்கச்சிங்க இருப்பாங்க அவங்களுக்கான கல்யாணம் பார்க் பண்ணி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பாதி நாள் வந்து அவங்க ஒய்ஃபோட நகை வந்து அடகாட்டில் தான் இருந்துருது நீங்களும் தானே இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலி அது ஒரு செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் ஓகே தனி என் வீடு நியூக்ளியர் ஃபேமிலி தான் ஆக்சுவலாக நானும் ரவியும் வந்து ஜாயின் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி பற்றி ஒரு எபிசோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம்னா என்னதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல பண்ணுவாங்க குடிசீக்கிரம் பண்ணுவாங்க சீக்கிரம் அதை பற்றி பண்ணணும் இப்போ அந்த ஃப ஃபினான்ஷியல் பிளானிங் எடுத்துக்கிறீங்களேன் இப்போ போட்டி கடை வச்சுருக்கோங்க பலசர கடை வச்சுருக்கவங்கலாம் எடுத்துக்கோங்க அவங்களுக்குலாம் அந்த வருமானம் ஒரு நாள் பீக்கில் இருக்கும் ஒரு சில சமயத்துல சீசனா இருக்கும் சீசனா இப்ப நம்மளே பேசிட்டு இருந்தாங்க நிறைய கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பார்ட் ஆஃப் ஜாப் மாதிரி எல்லா டைம்லையும் எல்லாரும் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்குவாங்க இப்போ எங்கள் மாதிரி அதெல்லாம் வந்து கடன் வைக்கக்கூடாதுங்கிற பாலிசி உள்ளவங்க ஒரு சிலர் வந்து கடன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்போ வந்து சிலருக்கு கடன் கொடுத்தே அப்படி இருக்கும் அப்போ டிபெண்ட் பண்ணி அவங்களோட சில பர்ச்சேசஸ் அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணுற விஷயங்களாக இருக்கும் அப்போ நிறைய டைனமிக்ஸ் இருக்கும் இல்லையா எல்லாரையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்ஸு அட்வைசர்ஸ் எதுவுமே கிடையாது அந்த காலத்துலேயும் கிட்ஸை படிக்க வைச்சாங்க அந்த காலத்துலேயும் அவங்க நீடுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் வாங்குனாங்க வருல்ந்திருக்கு அப்ப மாதிரி என்ன மாதிரி தாண்டி இருப்பாங்க நீங்க ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே பணம் கட்டி ஆமாம் இப்போ இருக்கிற மாதிரி அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கூட கட்டுறது ஆப்ஷன்லாம் கிடையாது கேஷ்லெஸ்லாம் கிடையாது கேஷ்லெஸ்லாம் கிடையாது பழைய படங்கள்லாம் பார்த்தீங்களா ஓகே அட்மிட் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கவுண்ட்ல கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இப்போதான் ஒன்னே ஹீரோ ஓடுவாரு ஓடி போய் அட்டையாவது கடன் கேட்பாரு அது மாதிரி உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ்ன்ற கான்செப்டும் அப்போ கிடையாது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸோ அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டுக்கு நகை அடகு வை இல்ல யாராவது கை மாத்துவாங்க அந்தலி அது போ சில ரொம்ப அதிகமா போச்சுன்னா வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா சொந்தக்கார உங்ககிட்ட கேப்பாங்க அது வந்து ரொம்ப அதுவும் காமனாக தான் இருந்திருக்கும் கை மாத்துவாங்க சொந்தக்கார்கிட்டையும் திருப்பி திருப்பி என்ன இருக்கும்னா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து எவென்ச்சுவாலிட்டிக்கு நம்ம ரெடியாகலையோ அப்பெல்லாம் வந்து நம்ம கடன் வாங்குற மாதிரி ஆயிடுது ஸோ என்னதான் பண்றது இதுல அவசியம் இல்லைன்றீங்க அப்புறம் இந்த காலத்துல கடன் வாங்கினதை விட இந்த காலத்துல ஒாதி முப்பத்தொம்ாலத்துல வாங்களை வந்து கிட்டத்தி மாதிரி இருக்கு அதை வேற மாதிரி தெரியப்படுது நினைக்கிறீங்களா இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல வந்து நம்மளோட பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸுக்கான பிளானிங் பண்ணியிருந்தாங்களா அது ஒரு கொஷின் ஏன்னா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து இப்போ நம்ம வீட்டில் பசங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சத்தான உணவு சாப்பாடு தரணும் ஸோ அதுக்கு மினிமம் செலவு எடுத்து வச்சாங்களா ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸுக்கு தேவையானது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய நாள் வந்து எனக்கு புது ட்ரெஸ் எடுத்ததுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் ஆறாத எடுத்தாங்க எனக்கு எனக்கு எடுத்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க போட்டு ட்ரெஸ் வந்துடும் எடுத்து கொடுத்துருவாங்க ஆமா அது நடக்கும் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கான பிளானிங் தேவை வீட்டு செலவு அது சாப்பாடுக்கு தேவையானது தங்கறதுக்கு தேவையானது இதுன்றத இதை அட்லீஸ்ட் நம்ம பிளான் பண்ணணும் ாலும்பாவதுவும்ிமம் எதுவும் தோராயமா ஒரு பத்து பேர் வீட்டுல இருக்காங்களா சாரி நான் எங்க வீட்டுக்கு ஒரு நாலு பேர் வீட்டுல இருக்காங்களா தலைக்கு ஒரு நூறு ரூபாய் மாசம் மெடிக்கல் செலவுன்னு எடுத்து வச்சு இது வந்து சேவ் ஆகிட்டே வரணும் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு சம்பளம் தான் வந்து ஃபிக்ஸடாக இருக்கு இருக்கே மாதம் மாதம் வராமல் இருக்க ஒழிய பட் செலவு மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும் ஆமாம் ஸோ அதனால என்ன எனக்கு தோன்றுறது என்னென்னா ஒரு மாதம் பல்ல கடிச்சுக்கிட்டு பைசா எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து பண்ணலாம் இது எனக்கு எனக்கு தோன்றது உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது எனக்கு இதுவும் இன்னும் கொஸ்டினாக தான் இருக்கு இன்னும் வந்து மேபி நமக்கு என்ன ஒரு கான்டிக் ரிவியூஸ் சொல்கிற ஒரு ஆள் வீகமாக பட் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட ஆஸ்பெக்ட்டில் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ எடுத்துக்கோங்க பண்டிகை காலங்களில் நிறைய இன்கம் வரும் ஓகே பண்டிகை இல்லாத காலங்களில் குறிப்பாக கறி நான் வந்து கறிக்கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கணும் புரட்டாசி மாதத்தில் தானே சாப்பிட மாட்டாங்க அப்போ அவங்க வந்து தே ஆர் ஃபோஸ்ட் டு கோ ஃபைனல் அல்டர்னேட்டிவ் ஜாப் அப்படின்னா அவங்க ஃபேமிலியாக அந்த மாதத்தில் ரன் பண்ண முடியாது இல்லையா அப்போ நீ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த மாதம் எனக்கு வேண்டியதை ஒன்றும் நான் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்துருக்கணும் இல்லை பண்டிகை காலங்களில் நான் சேர்த்து வச்சுருக்கணும் ஆனால் பண்டிகை காலங்களில் நமக்கு எப்படி எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஷூட் ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஷூட் ஆகிருக்கும் ஸோ அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அவங்களுக்கு இப்போ நம்ம ப்ரீ பிளான் பண்ணுற மாதிரி அவங்களால எந்த ஒரு ப்ரீ பிளான் பண்ண முடியாது நீங்கள் ப்ரீ பிளான் கண்டிப்பாக அவங்களால வந்து பண்ண முடியாது நான் இன்னொரு என்ன பாயிண்ட் சொன்னேன்னா அவர் ஆட் பண்ண மாதிரி இப்போ அந்த காலத்தில் இருந்த கடனுக்கும் இந்த காலத்துல இருந்த கடனும் இல்லைனா சேலரி சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கக்கூடிய கடனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடனு வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு வந்து பேசிக் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கே அவங்க வந்து கடன் வாங்குற மாதிரி இருந்தது பலசரை கடை பால் கடை ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது நமக்கு இப்போ என்னன்னா ஓவர் நீடு அதாவது நம்மளோட நார்மல் நீடு தவிர அடிஷ்னல் ஒரு கார் வேணும் கார் லோனு ஒரு ஹவுஸ் வேணும் ஹவுசிங் லோனு இல்லை ரேராக தான் நீங்கள் எடுக்கிறது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஒரு டுவெண்ட்டி பீப்புள் தான் வந்து மேண்டேட்ரி நீடுக்காக மேண்டேட்ரி நீடுக்காக அதாவது ஒரு பர்சனல் லோனோ அது சாரி ஒரு மெடிக்கல் நீடுக்கோ ஏதோ ஒன்றுக்கு பர்சனல் லோன் எடுத்துருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் தேட் நிறைய பேர் என்ன மாதிரி ரீசன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தேவையில் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன் அதாவது அடிஷ் பேசிக் நீட்ஸுக்கு தான் அடிஷனல் நீட்ஸ்க்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது இ இது இன்னொன்று வந்து என்னென்னா இப்போது சில விஷயம் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பேசிக் நீடே வந்து பேசிக்குன்றதே இப்போ கொஞ்சம் மே உயர்ந்துச்சு கடையில் உயர்ந்துச்சு இப்போ முன்னாடி வந்து வாடகை வீட்டில் இருக்கிறது ஓகே அதாவது அது அதாவது வாடகை கொடுக்கணுன்றது அந்த அந்த விதத்தை விட்டுருவோம் வாடகை இருந்தாலும் ஓகே அதுன்னு ஒரு பெரிய இதுவாக இல்லை இப்போ நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கு அந்த காலத்துல வாடகை நம்ம இப்ப நம்ம சொந்த வீடு வச்சுக்கணும் நம்ம பேர்ல ஒரு வீடு இருக்கணும் நம்ம பேர்ல ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட பேசிக் நீட வந்து நம்மளோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி என்ன வேலை பாக்குறோம்ன்றது தகுந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு பேசிக்கா மாத்தறாங்க அவங்க மாத்திராங்கன்றதோட அவங்க எதிர்பார்க்கறாங்க நம்மளும் அந்த ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம பஸ்ட கட்டம் நம்ம பட்ட கஷ்டம் வந்து படக்கூடாது இதுல என்னொரு வியூவா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு காலத்துல ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் டென்னன்ஸுக்கும் இடையில வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்கு அதை நம்ம அக்ரி பண்ணிகிட்டே ஆகணும் இப்போ நாங்கள் கூடியிருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டூ இயர்ஸாக ஒரே வீட்டில் வாடகை வாடகை வீட்டில் இருந்தோம் மேல சொந்த வீடு கேட்ப இரு வருஷத்துக்கு மேல இருந்த அப்படி எல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அதே மாதிரி நாங்களும் வந்து அதை கிளைம் பண்ணல அண்டில் நாங்க வீடு வேற வீடு மாற வரைக்கும் அதே வீட்டுல இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது ஆனா இந்த காதீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வீட கண்டிப்பா மாத்தணும்ன்ற சூழ்நிலை வந்துருச்சு நம்ப மாட்டிக்கிறாங்க இவன் எப்படா வீடை காலி பண்ணுவான் தண்ணியை நிறுத்து பிரச்சனை பண்ணு ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டு கோட் அப்புறம் அவர் வீட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரென்ட் வேல்யூவாக் இன்க்ரீஸ் ஆகுது போன வருஷம் நான் வந்து பன்னெண்டாயிரம் வாடகை கொடுத்துட்டு இருந்தேன் பெங்களூர்ல அப்படின்னா இந்த வருஷம் அடுத்து பதினாலாயிரம் நான் வாடகைக்கு போகணும் பன்னெண்டாயிரவா எங்க பாங்களூர்ல வாடகை கொடுக்குறீங்க பாங்களும் வாடகைக்கு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி வந்து பேசிக் நீட் ரைஸ் ஆகுது இல்லையா நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலயும் இப்ப எங்க பேரண்ட்ஸோட வீட்டுல இருநூத்தம்பது ரூபா வாடகைக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டே கூடி இருக்காரு இந்த காலத்து அப்படி இல்ல இருக்கு பட் என்ன விஷயத்த நான் என்ன பாக்குறேன் எவ்ரி இயர் ஆட்டோமேட்டிக்லி என்னோட சாலரி இன்கிரீஸ் ஆகுதோ இல்லையோ என்னோட ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அவங்ககிட்ட கேட்டீங்கனாலும் பழைய காலத்துல ரேட்டை சொல்லிட்டு ஸோ இது இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அதுதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா அவர் சொன்ன பாயிண்ட் மாதிரி வந்து போன நம்ம பேரண்ட்ஸ் காலத்தில் இருந்ததோட இப்போ வந்து நம்மளோட பேசிக் நீடு அப்படின்றதோட ஸ்கேலே ஒவ்வொரு வருஷமும் கூட்டிகிட்டே போகுது அப்படின்றது நான் சொல்லணேன் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் என்ன பண்ணலாம் நம்ம வந்து நம்மளோட ரிக்குயர்மெண்ட்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ தங்கிறது சாப்பிட்றது இதுக்கு வந்து நம்ம கையை நம்ம வச்சேன் இது வந்து இது கம்மியாக நம்ம போக சான்ஸே கிடையாது இதுக்கு அடுத்து வந்து அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் ஐட்டம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையானது என்ன பெரும்பாலும் சின்ன வயசு இருக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா இந்த வறுக்கின்னு சொல்லுவாங்க அது வந்து மாசத்துக்கு ஒரு அவசியம் குழந்தைங்களுக்கு வந்து இது கட்டுப்படி ஆகாதா கட்டுப்படி ஆகாதான்னு சொல்றதுல எந்த விதமான தயக்கமும் காமிக்காதீங்க இதுல என்ன விஷயம் இப்போ ஸ்கூல்ஸ் அதை மேண்டேட்டரி பண்ணியிருக்கான் அதை மேண்டேட்ரி ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட குழந்தை வந்து அந்த ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா பக்கத்து கொஞ்சம் சாப்பிட்ருக்குமோ அதை பார்த்துட்டு இருந்துது அப்படின்னா இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றதுனால மேண்டேட்ரி பண்ணிடுவேன் அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் ஸ்கூலை சேஞ்ச் பண்ணணும் ஆஃபீஸர் உங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கூல் ஒத்து வருமோ அந்த ஸ்கூலில் சேருங்க உங்கள் குழந்தை என்ன மாதிரி வளரணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கைக்குள்ளே வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே சேருங்க கைக்கு மீறி வளரணும்னு நினச்சிங்கன்னா கை மீறி தான் போகும் அது ஒன்று அவர் சொல்கிறது பார்த்தா விரலுக்கேற்ற வீக்கம் அங்கேதான் சுத்தி வருது அவங்க ஒரு வேலை ரெகுலர் சேலரிஸ் இல்லாம உங்க அப்பாவோட எக்ஸாம்பிள் எடுத்து வந்து ஒரு சீசன்ல ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து நான் சாதாரணமா என்னோட மாசம் செலவு வந்து ஒரு நூறு ரூபான்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள் இந்த சீசன்ல எனக்கு வந்து அந்த மாசம் 1000 ரூபாய் வந்திருக்கு அதுல 100 ரூபாய் செலவு போக மீதி 900 ரூபாயை எடுத்து வைக்கிறதுக்கு நான் யோசிக்க கூடாது சோ சேவிங்ஸ் அப்படிங்கற மெண்டாலிட்டி பை டீஃபால்டாவே எல்லாத்துக்கு வரணும்ன்றது இது இந்த மாசம் நீங்க எவ்வளவு சேமிக்கறீங்கன்றது முக்கியம் இல்ல சேமிச்சிங்களா இல்லேன்றது தான் முக்கியம் तो இந்த மாசம் என்னால 50 சேவ் பண்ண தய பண்ண முடியும் சேவ் பண்ணுங்க அடுத்த மாசம் 100 சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 1000 சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணுங்க இது வந்து ச இது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது சேலரி காசாக இருந்தாலும் இந்த மாதம் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன் அஞ்சு ரூபா சேவ் பண்ணேன் அஞ்சு ரூபா சேவ் பண்ணேன் எடுத்து வாங்கிறேன் எனி எவ்ரி ருபி சேவ்டு இஸ் எவ்ரி ருபி ஏர்ன்ட் இதை வந்து எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸ் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக அவர் சொன்ன நான் ஒத்துக்கிறேன் சேமிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் அவர் சொன்னதோட ஆட் பண்ண விரும்பப்படுறது என்ன அப்படின்னா நம்ம நம்ம சேமிக்கிறது மட்டும் பார்த்தா இதை நம்மளோட குழந்தைங்களுக்கும் ஆக்சுவலா சொல்லி தரணும் அது வந்து ஞாபகம் என்ன வருதுன்னா உண்டியல் ஞாபகம் வருது நான் சின்னத்துல எல்லாம் வந்து இப்ப ஊருக்கு போயிட்டு வந்த தாத்தா பாட்டி இல்ல மாமா அத்தை இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம போயிட்டு வரோம்னு சொன்னோன்னா ஊரு காசுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க அதை கொண்டாது முதல் நீங்க உங்க உண்டியல்ல போடுவீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வரும் ஒரு சின்ன அமௌண்ட் வரும் அதை வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க சேமிக்கணும் என்ன வந்து ஒரு விஷயம் சொல்றேன் நான் இப்ப என்ன சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அண்ணன் ரெண்டு அண்ணன் எனக்கு மூணு பேரும் சேர்த்து வச்சிருந்த ஒரு உண்டியல் அந்த பைசா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு வருஷமா சேர்த்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அவ்வளவுதான் பைசா வந்தது கொஞ்சமா வந்ததுனால ஏழு ட்ரெஸ் இருக்குது வச்சுதான் எங்க அண்ணன் வந்து ஒரு டைம் பீஸ் வாங்க முடியுது அலாம் கிளாக் வாங்க முடிஞ்சது அது வரைக்கும் எங்க வீட்டுல அலாம் கிளாக்கி ஒண்ணு கிடையாது ஒவ்வொரு ரூபாய் நீங்க சேவ் பண்றதும் இந்த ஸ்டேஜ்ல நீ ஒரு ரூபாய் இப்ப நீ தேவையில்ல ஒரு செலவு பண்றனா நீ ஒரு ரூபாய் நீ செலவு பண்ற இந்த டயத்துல ஒரு ஒரு ரூபாய் செலவு நீ அவாய்ட் பண்றனா நீ இந்த வீட்டுக்காக ஒரு ரூபாய் சேமிச்சு சமர்த்து கொடுத்த மாதிரி கான்செப்டை ரொம்ப ஆழ பதிவுட்டாங்க இத எப்படி நீங்க வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழுதிப் போ போறீங்க நெக்ஸ்ட் இன்டென்ஷன் எழுதற போறோம் நானா இத இப்ப எங்க என்னோட டாட்டர்ஸ் எல்லாம் வந்து அங்க எதை கேக்குறாங்க லேஸ்ல வந்துராம மாட்டாங்க இத தான் நாம பிராக்டீஸ் பண்ணனும் தலையில நிக்கணும் என்ன வந்து they have to justify why they need it जस्टिफाई பண்ணா மட்டும் தான் கிடைக்கும் and obviously நான் எப்படி நான் ஒண்டில்ல எனக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தாங்க அது மீதி எம்பஎஸ்ல ஒண்டில் கொடுத்திருக்கேன் நானா ஆனா நான் பைன காசே குடுக்குறேன் மீதி அத பலகாரம் தான் ஆ அது நீங்க பலக்கணும் இன்னொன்னு வந்து எப்படி இந்த ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்ப என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா நீங்க சொன்ன கொஞ்சம் முன்னாடி பேசும்போது பணத்தோட மதிப்பு வந்து இப்ப இருக்கவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைய இருக்கும் போதோ இல்ல நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைய எந்த அளவுக்கு மதிப்பு அவங்களுக்கு சின்னத்திலேயே தெரிய ஆரம்பிச்சதோ இப்ப இருக்கவங்களுக்கு ஆக்சுவலா கிடையாது இப்ப காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க நான் பாக்குறது வந்து ரொம்ப அசால்ட்டா வண்டி எடுத்து சுத்துறது இந்த மாதிரி அந்த மதிப்புன்றது அவங்களுக்கு விஷயங்கே அதுக்கு நோ சொல்றதை யோசிக்காதீங்க அதுக்காக எப்ப விளா சொல்லிட்டு இருக்கும் தேவையில்லை எப்ப நோ சொல்லணும் எப்ப அப்பா நோ சொல்லுவாங்க எப்ப அப்பா எஸ் சொல்லுவாங்க பேர்ன்ம குழந்தை அளவுக்கு நம்ம நம்ம பேட்டர்ன்ாரசிஸ்டண்ட இது எப்படி வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்ற மென்டாலிட்டியை குழந்தைகளை எப்படி கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவனுக்கு எப்போ பணம் இப்போ வந்து அவன் லைஸ் கேட்கலாம் அப்படின்னா நான் லைஸ் வாங்கி கொடுக்குறேன் அதனால அவனுக்கு மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அவனுக்கு கையில் கொடுக்கணுன்ற நீட் அவனுக்கு வரவே இல்லை ஐ டோன்ட் நோ அந்த நீட் எப்போ வரும்னு எனக்கு தெரியல இப்போ இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஸ்கூலில் வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சிம்பிளாக கொடி காசுன்னு கேட்பாங்க கொடி நாள் சொல்லி பண்ணுவாங்க அப்படிதான் ஆரம்பிச்சது நான் வந்து பையன்கிட்ட வந்து கொடுக்கும் போது இது வந்து அஞ்சு ரூபாய் அவங்க ஸ்கூல்ல வந்து அஞ்சு ரூபாயெல்லாம் வாங்க மாட்டாங்க ரெண்டு முன்னாடி குழந்தைகிட்ட குடுத்து இந்த அஞ்சு ரூபாய் தொலைச்சுனா அந்த கொடி உனக்கு தரமாட்டாங்க மித்தவங்க எல்லாம் கொடி போட்டுக்குவாங்க நீ மட்டும் கொடி போட முடியாது நீ இதை குடுத்தீன்னா உனக்கு அந்த கொடி கொடுப்பாங்க நீயும் எல்லாருமாதிரியும் கொடி போட்டுக்கலாம் சோ அப்ப அவங்க வந்து அத ஃபர்ஸ்ட் வந்து தொலைக்க கூடாது மித்தவங்க பேசிக்கலி என்ன ஆரம்பிக்கும்னா நம்ம நிறைய விதமாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சொல்ல வர்றது அதுதான் உங்களுக்கு எதோ திடீர்னு ஏதோ வராது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து எப்படி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் குழந்தைக்கு வந்து இதில் நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும் இல்லை என்ன நான் திங்க் பண்ணலாம்னு அப்படி நம்ம வந்து இன் பண்ண முடியும் அதாவது அவங்களுக்குள்ள புரிய வைக்க முடியும் ஏன்னா இந்த மணியோட ஒர்த்து தெரியாததுனால சிம்பிளாக இப்போ என் பையன்ட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு புது டாயினம் வாங்குவதுப்போ கரெக்டாக ரெண்டே நாள் உடச்சிடும் ஒரு ஸ்டெப்பா உடஞ்சி போச்சு ஏன்டா உடைச்சேன் உடஞ்சு போச்சு அதுதான் ஸோ அப்போ அவனுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உடைக்க கூடாதுன்னு பஸ்ட் தெரியும் ஏன்னோன்னு அவனு ஜஸ்ட் லைக் வெளியே போனாப்ப அவர் ட்ரை வாங்கிட்டாங்க அப்ப வந்து அவனுக்கு அவரது தெரியல இல்லையா ஒருத்தில அவன் கேட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா அதுதான் தெரியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா உடைக்கிறாங்கல்ல உடைச்சாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளை உடங்கி கொடுக்காதீங்க உடஞ்சி டாய் வச்சுதான் விளையாடணும்னு சொல்லுங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி நாய் அவங்க ஜஸ்ட் அந்த உடஞ்ச டாய் குடிச்சா சொல்லுங்க அட்வான்டேஜ் நாய் என் குழந்தை அவங்களோட கிரியேட்டிவிட்டி தூண்டுறீங்க அந்த உடஞ்ச டாயை வச்சு உபயோகமா என்ன பண்ண முடியுன்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க சிம்பிள் விஷயம் என்னோட டாக்டர் நடந்த விஷயம் என்னோட அண்ணனோட பையன் ஒரு சைக்கிள் வச்சிருந்தான் குட்டி சைக்கிள் வேறு பேர் பண்ணல என்னதான்னு விட்டாச்சு உக்காந்து செயின் லூஸ் இருக்குறத எப்படி பாத்துட்டு இருக்காங்க புஷ்பணும் வரும் இன்னொரு ஸ்டடிஸும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து பத்து டாய் கொடுத்தீங்க அப்படின்னா தேவ் நாட் ஈவன் பிளே வித் ஒன் அப்போ பத்து டாய் கொடுக்குறத விட எல்லா டாய்ஸும் எடுத்துனால ஃபஸ்ட்டு ரெண்டு டாய் மட்டும் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு விளையாடுறதுக்கு அந்த ரெண்டாச்சும் விளையாண்டு போர் அடிக்கும் போது ஒரு டாய் எடுத்துகிட்டு வேற ஒரு டாய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஆல்வேஸ் அந்த ரெண்டு டாய வச்ச விளாண்டாதான் தேவதாசை கெட் இது இது வந்து இப்போ இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது இதை நம்ம வந்து பெரியவங்களுக்கும் அவர் சொல்ல தந்தார் இல்லை குழந்தைக்கு நான் நோ சொல்லுவேன் இது நம்ம பேயங்க கிட்ட சொல்றதுக்கு வந்து एक्चुअली நாம வந்து சங்கடப்பட கூடாது. ம் இப்ப வைஃப் கேக்குறாங்க, அம்மா அப்பா கேக்குறாங்கன்னா ரியல் नीड இருக்கு இல்ல அது அப்படியே பண்ணiãoன நான் மட்டும் தான் எஸ் சொல்லணும். இல்ல அப்படினா இட் இஸ் ஓகே நோ சொல்லுங்க. I'm ready to face. கரெக்ட் நீங்க உங்க பையனா சொல்றீங்க ஓகே. உங்க அப்பா கிட்ட சொன்னா பையன் வளந்துட்டான். எனக்கு கொடுக்க மாட்டேன் அவங்க அது இருக்கும் நீங்க முதல சொல்லும் போது இருக்கும் இரண்டாவது போது இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் இதுதான் என்னோட வே ஆஃப் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அடுத்த சைட புரிஞ்சுக்குவாங்க எல்லாமே ஒரு தடவை என்னோட இது என்னோட ரீசனோட சொன்னோம்னா கேட்டுப்பாங்க கண்டிப்பா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணி போனோம் ஒரு லெவல் ஒரு லெவல வந்து நான் வந்து பயங்கர பிஸியா இருக்கேன் அப்படின்றதுனால வெறும் கூட சொல்லிட்டு போயிருப்போம் ரீசன் வந்து நான் எது சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் கரெக்டு ஸோ அங்கே தான் வந்து பிரச்சினைகள் ஆரம்பிக்கிது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸோ அதுதான் ரெண்டு விஷயம் நம்ம நோ சொலை வந்து கொஞ்சம் தயங்கக்கூடாது கேட்டோடனே வாங்கி கொடுக்குறதோ வெரி அதோட தேவை இருக்கா இல்லை இதோட முக்கியமான வேற தேவை இருக்கா அவர் சொன்ன மாதிரி ப்ரையார்டைசேஷன்னா அகெயின் நம்ம நம்மளோட சம்பாத்தியத்தை நம்ம வந்து எந்த என்ன செலவுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பிரையாரிட்டிஸ் பண்ணனும் அதுக்கு நம்ம நமக்கு வந்து அந்த வேல்யூ தெரியணும் அதுதான் என்னோட நான் அப்படிதான் பண்ணனும் நினைப்பேன் சோ இத வந்து अगेन நம்ம என்னோட இன்கம் வந்து ஃபிக்ஸடா இல்ல அத ரிசனா வச்சுக்கிட்டு இந்த பிரையாரிட்டிஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றோம்னா অবস্থা கூட போறது நம்ம தான் திரீனாசாமி திரீனா செலவுல நிக்கவும் ஹாஸ்பிடல்ல பே நிக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிடல்ல ஐசி யூல வக்க விட்டுப்பீங்க உங்க பையன் மட்டும் ஐசி யூல நிக்கிருப்பான் வந்திருதுன்னு முனைப்பா ഒന്നും தெரியாது இன்கம் இல்லாம அதே மாதிரி பினான்சியல் பிளானிங் அப்படின்றது எதுக்கு செலவாக இந்த மாசத்துல என்னென்னது முன்னாடியே ஒரு செலவை நம்ம ஆண்டிசிபேட் பண்றோம் அது பிற்பாட சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அதர்வைடட்டரிய இது வரைக்கும் தெ அன்சரிய எது ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆளுப்போம்னா நம்ம செலவுகளையும் ஒரு பேட்டர் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அது ரெண்டு வருஷத்துக்கான செலவு எடுத்தோம்னா பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பிளானிங்கான நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு இது ஆர்டிஎஃப்டி பேங்க்கில் போஸ்ட் பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது இது மாதிரி உட்பட்டது விஷயம் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் பேசலாம் சொல்லப்போனால் இப்போ எல்லாருக்குமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபுல்லாக நல்லா ஹியூமனே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும் ஆண்ட்ராய்டு தான் ஹியூமன் மாதிரி ஆகிடுச்சு அடிக்கும்போது நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஆப்ஸ் இருக்குது பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா இருக்குது அந்த மாதிரி ஆப்ஸை கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஷோவோட ஸ்பான்சர் யார் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸர் ஆப் அப்படி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அது அதுமாக டவுன்லோட் பண்ணிவிடுங்க அவங்க தான் என்னோடய ஸ்பான்சர் வேறு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட இமெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களோடய எந்த ஆப்பாக இருந்தாலும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது ரெடியாக இருக்கும் எங்களுக்கு கிளைகள் வெறுங்கும் இல்லை ஆமாம் நாங்கள் மட்டுந்தான் சரியா அதெல்லாம் இருக்கட்டும் ஸோ ஃபைனலாக அவர் சமரைஸ் பண்ணிடலாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஸ்விஃப்ட் ஆஃப் மினிட்ஸில் முப்பது நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஸோ சமரி பண்ணோம்னா நம்மளவை இப்போ சமரி பண்ணுவார் என்ன என்ன என்ன பண்ணாலும் அளந்து செலவு பண்ணுங்கள் நம்ம வந்து வரவுக்கும் செலவுக்கும் சம்மந்தம் இருக்காது தான் பட் செலவுக்கு எப்பயுமே வந்து நம்ம ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே மிடில் கிளாஸாக இருப்போம் இதுக்கு வந்து நம்ம ஃபாலோப் பண்ணணும் வேற என்ன என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை ஓகே ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடாக ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணோம் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் பிளாக் போஸ்ட் கீழே போடுங்க நம்மளோட பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் போஸ்ட்டு கீழே போடுங்க ரவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஷோவில் தான் நம்ம அடுத்த நியூ டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் ஓகே பாய் பாய் சி யூ